ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தின் வர்ற வரிசையில் ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்திரீகள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் அவைகளுடைய பெருமைகள் பெண்களுடைய பெருமைகள் இவைகளெல்லாம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரும் அதில் முக்கியமாக மகாபாரதத்தில் திரௌபதி சத்யபாமா சம்பாத பருவான்னு ஒரு பருவா அது பூரா ஸ்திரீ தர்மத்தை தான் விரிவாக சொல்கிறது சத்யபாமாவுக்கு திரௌபதி எடுத்து சொல்கிறா சத்யபாமா செல்லமாக ஆற்றில் வளர்ந்த குழந்த அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அவள் சுதந்திரமாக இருக்கா அவளுக்கு தான் என்ன செய்யணும் என்னங்கிறத அவளுக்கு புரியாதனால சுதந்திரமாக இருக்கா கிருஷ்ணன் எப்பொழுதும் ருக்மிணியோடையே பேசுகிறார் ருக்மிணியவே கிட்டக வச்சிருக்கார் எங்கே வெளியில் போனாலும் ருக்மிணியை அழிச்சின்னு போகிறார் இவைகளெல்லாம் பார்த்துட்டும் சத்யபாமாவுக்கு தான் பகவானுடைய மனசில் இருக்கேனா இல்லையான்னு சந்தேகம் வந்துடுத்து அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக திரௌபதி கிட்ட கேட்கிறா சத்யபாமா அப்போது திரௌபதி அழகாக அவளுக்கு ஸ்திரீ தர்மத்தை எடுத்து சொல்கிறாள் எப்படி சொல்கிறான்னா வினயமாக சொல்கிறார் ஒரு பெண் இப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு அவள் சொல்லலை திரௌபதி திரௌபதி நன்னாக படித்தவள் அவளும் ராஜவம்சத்தில் வந்தவள் தான் தான் எவ்வளோ படித்திருந்தாலும் அந்த வினயங்கிறது வேணும் வித்யா ததாதி வினயம் அப்படின்னு நிறையா படித்தவனுக்கு வினயம் இருக்கணும் அதுக்கு தகுந்தா போல் வினயம் இருந்தால்தான் அந்த படிப்பு அவனுக்கு உபயோகப்படும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது படித்திருக்கான்னு வினயம் இல்லைன்னா அந்த படிப்பு பிரயோஜனம் இல்லை அது ஒருவருக்கும் உபயோகப்படாத படிப்பு அது அப்படி வினயமாக சொல்கிறா தான் இவ்வளோ படிச்சிருக்கேங்கிற அகங்காரம் இல்லாமல் திரௌபதி அழகா சத்யபாமாவுக்கு சொல்கிறா ஸ்ரீ தர்மத்தை அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது திரௌபதி கேட்குறா நீ என்ன பண்ணுவே சொல்லு காலம்பரை எழுந்ததுலேருந்து நீ என்ன பண்ணுவே சொல்லு அப்படின்னு கேட்டால் சத்யபாமா காலம்பரம் எழுந்ததுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர காலம்பரை எழுந்திருப்பேன் எழுந்துட்டு பள்ளத்தை வச்சுப்பேன் அப்படின்னு ஆரம்பித்து தன்னுடைய சரியையை பூரா சொல்லி முடித்தா அப்புறம் திரௌபதி கேட்டால் நீ இப்போ உன்னுடைய பூரா சொன்ன இதில் நீ கிருஷ்ணனை பார்க்குறேங்கிற ஒரு சம்பவமே வரலையே அப்படி இருக்கக்கூடாது அதேனால தான் கிருஷ்ணன் உங்ககிட்ட பிரியமாக இல்லாத மாதிரி உனக்கு தோன்றது நீ என்ன பண்ணுறன்ன கிருஷ்ணனுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும் அதை செய்யும் செய்யணும் இப்போ ருக்மிணியை பாரு கிருஷ்ணனோடையே இருக்கா கிருஷ்ணனுக்கு வேண்டியதை பண்ணுறா பகவானுக்கு அதானே பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு அதை செய்யணும் நீ காலம்புர சீக்கிரம் எழுந்திருக்கணும் லேட்டாக எழுந்திருக்கக்கூடாது காலம்பரை சீக்கிரம் கிருஷ்ணனுக்கு முன்னாடி நீ எழுந்துட்டு வாச தெளித்து வாசலில் கோலம் போட்டு சுவாமி கிட்ட கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சு பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சு அவர் பண்ணுற கிருஷ்ணன் பண்ணுற அனுஷ்டானங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து செய்தால் கிருஷ்ணனுக்கு அதுதான் பிடிக்கும் யார் தன்னுடைய கடமையை சரியானபடி பண்ணுறாலும் அவளுக்கு அவளை தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அப்படி செய்யணும் உன்னுடைய கடமை என்ன நீ கிருஷ்ணனுடைய பத்னி மனைவி அப்போ மனைவி கணவருக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்யணும் அதுதான் கடமை பெண்களுக்கு அதுதான் கடமை நீ அப்படி செய்யணும் ரெண்டு பேருமாக சேர்ந்துதான் ஒரு பலனை அடைய முடியும் கிரகாசிரமாத் பரோநாஸ்தி எதிபாரியா வசானுகா ததா தர்மார்த்த காமாக்கியம் த்ரிவர்கலமஸ்ணுதே கிரகஸ்தாசிரமம்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடமைகளை செய்யணும் சுகதுக்கங்களை ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கணும் அதுதான் கிரகஸ்தாசிரமும் பேர் அதைவிட உயர்ந்தது வேறு எதுவும் கிடையாது அதுலேயும் முக்கியமாக பாரியைன்னு சொல்லப்படுற மனைவி கணவருக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தர்மார்த்த காமாக்கியம் தர்மம் அர்த்தம் காமம் இது மூணுமே பூர்ணமாக கிடைக்கிறது ரெண்டு பேருக்கும் மேலும் இன்னொன்று நான் உனக்கு சொல்கிறேன் கேளு என்னென்னா கனவர் எந்த ஒரு புண்ணிய கர்மாக்கள் பண்ணினாலும் அதிலேருந்து பாதி பலம் மனைவியான நமக்கு வர்றது நாம் அவர்கிட்டருந்து பலன பாதி எடுத்துக்கிறோம் அப்போது நாம் அவருக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையா அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் அவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா அவர்கிட்ட நாம் பலனை வாங்கிக்கிறோம் அப்படி நாம் இந்த நினைப்போடு இருக்கணும் நாம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ தூரம் நாம் மேலே போனாலும் கூட எப்படி இருந்தாலும் அவர் கணவர் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அவர் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பலம் நமக்கு வ வருதுங்கிறது ஒன்றும் அவருடைய அவர் சம்பாதித்த புண்ணியத்தில் பாதி நமக்கு கொடுக்கறார் ஒன்றும் நாம் பண்ணுற பாபத்தை அவர் வாங்கிக்கிறாருங்கிறது ரெண்டு இது ரெண்டும் இருக்கிறதுனால நாம் அவர்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும் மேலும் கணவர் யாரை யாரெல்லாம் பூஜிக்கிறாரோ அவர்க்கெல்லாம் நான் மரியாதையாக நடந்துக்கிறோம் நான் அப்படி தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா திரௌபதி எச்ச பர்தா நபிபதி யச்ச பர்த்தா நசேவதே எச்ச நாஸ்நாதிமே பர்த்தா சர்வம் தத்வர்ஜயாமியகம் பர்த்தாவான கணவர் அவர் என்ன அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும்னு நான் வச்சுப்பேன் அவர் என்ன குடிப்பாரோ அதுதான் நானும் குடிப்பேன் அவர் யாரை உபாசிக்கிறாரோ அவரை தான் நானும் உபாசிப்பேன் அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை தான் நானும் சாப்பிடுவேன் அவருக்கு என்ன பிடிக்காதோ அதை நானும் விளக்கிடுவேன் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நான் அதை ஸ்பெஷலாக வச்சுக்க மாட்டேன் அப்படி இருக்கிறதுனால தான் எங்களுக்குள்ள சண்டையே வர்றதில்லை விவகாரமே வர்றதில்லை ஏச்சதர்மா குடும்பேஷு ஸ்வஸ்ராமே கச்சிதா புறா இவைகள்லாம் எனக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தது என்னுடைய மாமியார் தான் குந்தி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த குந்தி எப்பொழுதும் யார் கல்யாணம் பண்ணிட்டு போய் அவள்கிட்ட நமஸ்காரம் பண்ணினாலும் ஆசீர்வாதம் பண்ணுவாள் குந்தி என்ன சொல்லுவான்னா பாக்யவந்தம் பிரசூயேதாஹா மாவீரம் மாச்ச பண்டிதம் வீராச்ச பண்டிதாச்சைவ மம புத்திரா வனங்கதாஹா அப்படின்னு சொல்லுவாள் என்னென்னா பாக்யவந்தம் நீங்கள் ரெண்டு பேரும் அன்யோன்யமாக சௌக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு புறக்கிற குழந்த பாக்யவானாக இருக்கணும் மாவீரம் மாச்ச பண்டிதம் அவன் பெரிய பணம் பெரிய பணக்காரனாக இருக்கணும் பெரிய பண்டிதனாக இருக்கணும் வித்வானாக இருக்கணும் வீரனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவசியம் இல்லை அதெல்லாம் வரும் அவனுடைய புண்ணியவசாத்து வரும் பாக்யவானாக நீ குழந்தைய பெற்றுக்கணும் ஏன்னா வீராச்ச பண்டிதாஸ்வா மம புத்திரா எனக்கு எத்தனை குழந்தைகள் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருந்தும் கூட ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வீரர்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய பண்டிதர்கள் இருந்தாலும் வனங்கதாக பேரும் காட்டுக்கு போயிட்டால் ஊரில் ஒத்துருமே இல்லை இப்படி ஆயிடுறது பேர் ஏன்னா பாக்யம் இல்லை பாக்யவானாக இருக்க வேண்டாமா பாக்யம் இருந்தால் போகும் சௌக்கியமாக இருந்தால் போகும் படிப்பு பணம் காய்ச்சல்னா ரெண்டாவது பட்சம் மன நிம்மதியோடு சௌக்கியமாக இருந்தால் போகிறோம்னு என்னுடைய மாமியார் எல்லாருக்கும் அப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுவார் அதுதான் நானும் மந்திரமாக நான் வச்சிருந்துருக்கேன் என்னுடைய குழந்தைகள் பாக்யவனாக இருந்தால் போகிறோம் நாம் கணவருக்கு உட்பட்டு மரியாதையோடு இருந்தால் போகிறோம் இவை எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா ஏன் இவ்வளோ தூரம் பெண்கள் விட்டு கொடுத்து போகணும் புருஷாலெலாம் விட்டு கொடுத்து போகலாமே பெண்கள் என்னென்ன நினைக்கிறாளோ அது மாதிரி புருஷாக போகப்படாதா இது வந்து ஆண் வர்க்கம்ங்கிறத முக்கியமாக வச்சுன்னு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறியா அப்படி இல்லை ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் நாம் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ந்து முடித்த பிறகு யார் முதல்ல இந்த லோக்கத்தை விட்டு போகிறாளோ அவள் ஜீவிச்சிருந்து ரெண்டு பேருமாக சேர்த்து சம்பாதித்த அத்தனை புண்ணியத்தையும் முதல்ல போகிறவா எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது முதல்ல போறவா எடுத்துன்னு போயிடுவா அதுக்கப்புறம் இருக்கிறவா அதுக்கப்புறம் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும் புதுஷா தன்னுடைய புண்ணியத்தை பூரா நமக்கு கொடுக்குறா இல்லையா மனைவியான நமக்கு கொடுக்கறா அதேனால தான் நாம் என்ன பிரார்த்தனை பண்ணனும் எங்க பூஜை பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் நாம் சங்கல்பத்திலேயே சொல்லுவோம் தீர்க்க சௌமங்கல்யாவாப்தியர்த்தம் எனக்கு தீர்க்க சுமங்கல் கிடைக்கணும் தீர்க்க சௌமங்கல்யம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது ஸ்திரீகள் ஏன் அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை பயனே அதுதான் அப்படின்னு அழகா திரௌபதி எடுத்து சொல்கிறாள் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்